ஒருமுறை அவர்களிடம் உலகை பற்றி நினைவு கூர்ந்தார்கள் அப்போது நீங்கள் கேட்க மாட்டீர்களா நீங்கள் கேட்க மாட்டீர்களா நிச்சயமாக எளிமையான தோற்றம் இறை நம்பிக்கையில் உள்ளதாகும் நிச்சயமாக எலுமையான தோற்றம் இறை நம்பிக்கையில் உள்ளதாகும் என்று இருமுறை நபிசல்லாஹு அலிகல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ நான்கு ஒன்று ஆறு ஒன்று